लक्ष्मीनाथ सारंभां नाथयामुन मध्यम अस्मदाचार्यपर्यता वंदे गुरुपरंपरामच्युत पदुजयुग्म व्यामोहतरा तृणा मेने अस्मदुरो भगवत सदैकसंधो राजस् शरण प्रपद्ये माता पिता युवत स्तनया विभूति सर्व यद नियमेन ஆத்தியலபதேகே உகுளாதி பிரணமாமி மூர்த்தனா ஸ்ரீபதியான சர்வேஸ்வரன் செய்தொருளும் அவதாரங்கள் எண்ணிறந்த அவதாரங்கள் இந்த அவதாரங்களை எல்லாம் விபவாவதாரங்கள் விபவாவதாரங்கள்னு பூர்வாச்சாரியர்கள் கொண்டாடுகிறார்கள் பகவானுக்கு நிலைகள் ஐந்து முதல் நிலை பரவாசு தேவனாக ஸ்ரீ வைகுண்டநாதனாக மோட்ச மண்டலத்திலே சேவை சாதிக்கிறான் அதற்கடுத்தது கீராப்திநாதனாக சயனித்து சேவை சாதிக்கிறான் பார்க்கடல் பார்க்கடல் இடத்திலே அங்கிருந்து புறப்பட்டு அந்தர்யாமியாக நம் ஒருத்தொருத்தொருக்குள்ளேயும் இருந்து சேவை சாதிக்கிறான் அதுக்கு ஹார்தரூபம் அந்தரியாமித்வம்னு சொல்லுவார்கள் அதுக்கு மேலே ராமகிருஷ்ணாதி அவதாரங்களாக மத்ய கூர்ம வாமன ரிசிம்ம என்ன பல அவதாரங்களை எல்லாம் பண்ணுகிறான் அதற்கு விபவாவதாரங்கள்னு பெயர் இது நாலாவது நிலை இதுக்கு மேலே ஐந்தாவது நிலை ஓர் ஒரு திவ்வதேசத்திலும் கோவில் கொண்டு சேவை சாதிப்பது ஆக பரவாசு தேவன் அடுத்து க்ஷீராப்திநாதன் திருப்பார்க்கடல்நாதன் அந்தரியாமி நமக்குள்ளேயே சேவசாதிக்கிறவன் ராமன் கிருஷ்ணன் வராகன் முதலான அவதாரங்கள் கடைசியாக நாம் இன்னைக்கும் கண் கொண்டு சேவிக்கும்படியான அர்ச்சாவதாரங்கள் அர்ச்சை அர்ச்சைன்னு சொன்னாலே நாம சேவிக்கிற எல்லா திவ்வதேசங்கள் சீரார் திருவேங்கடமே திரு கோவலூரே மதில் பேரகமே பேரா மறுதிருத்தான் வெள்ளறையே வெஹாவே பேராலி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆறாமம் சூழ்ந்த அரங்கம் பாரோர் புகழும் வதரி வட மதுரை இந்த திவ்வதேசங்கள் நூத்தி ஆறு திவ்வதேசங்கள் பாக்கிறோமே மொத்தம் நூத்தி எட்டு ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்தலங்கள் அதுல திருப்பார் கடல் ஒண்ணு பரமோதங்கர திருநாடு ஒண்ணு இந்த ரெண்டையும் கழிச்சுட்டோம்னா நாம கண் இந்த பூத உடலோட சேவிக்க முடிந்தது நூத்தி இந்த உடம்போட இந்த நூத்தி ஆறு திவ்வதேசங்களைத்தான் சேவிக்க முடியும் திருப்பார் கடலையும் திருநாட்டயம் இவ்வுடம்போடே சேவிக்க முடியாது இந்த நூத்தி ஆறு திவ்வதேசங்களைத்தான் அர்ச்சை அர்ச்சைன்னு கொண்டாடுறா இத்தேவம் பஞ்ச பிரகாரோகம் இப்படிதான் ஐந்து பிரகாரங்கள் எனக்கு உள்ளனான்னு பாஞ்சராத்திர ஆகமத்தில் பகவான் தெரிவிக்கிறான் இந்த ஐந்துக்கும் ஒன்னொண்ணுத்துக்கு ஒன்னொன்னு தனி சிறப்பு பரவாசு பார்த்தோம்னா யாரா இருந்தாலும் ஒரு நாள் போய் சேவிக்க வேண்டியது அவனைத்தான் அது அவனுக்குன்னு தனி ஏத்தம் நெத்தசூரிகளுக்கெல்லாம் அவன்தான் நாயகன் முக்தாத்மாக்களுக்கெல்லாம் அவன்தான் நாதன் நித்தசூரிகள்ங்கறது ஆறு திருவனந்தாழ்வான் விஷக்சேனர் கருடன் இவர்களுக்கெல்லாம் நித்தசூரிகள்னு பெயர் ஜீவாத்மாக்களை மூணு விதமா பிரிக்கிறார் நம்ம எல்லாம் ஜீவாத்மாக்கள் அவர்கள்ல மூணு வகை ஒன்னு இன்னும் இந்த சம்சாரத்துல இருக்கமே இந்த பூமண்டலத்திலே இவர்கள்லாம் இங்க இருக்கிற சம்சாரிகள் ஒரு நாள் ஆச்சாரிய அனுகிரகத்தால விடுபட்டு மோக்லோகத்துக்கு போய் சேர்றமே அவனுக்கு முக்தாத்மானு பெயர் இந்த சம்பந்தமே இல்லாமல் எப்பவுமே பரம உதத்துல ஒருத்தன் இருக்கிறானே திருவனந்தாழ்வான் விஷக்சேனர் கருடன் முதானவர்கள் நித்தியர்கள் முக்தாத்மாக்கள் நித்தியர்கள் முக்தாத்மானா நம்ம போல ஒரு நாள் இருந்துட்டு அப்புறம் அவ்வளத்துக்கு போய் சேர்ந்தவன் முக்தாத்மா அங்கேயே நித்தியமாக இருப்பவன் நித்தியசூரி நாம இன்னைக்கு இங்க சம்சாரிகள் இந்த திருவித ஆத்ம வர்க்கத்துக்கும் பகவான் தான் நாதனாக இருக்கிறான் ஆத்மாக்கள் அங்க போய் சேர்றது கடைசியா ஒரு நாள்னா அன்னைக்கு அந்த பெருமானுக்கு தனி பெருமை இவர்கள் எல்லாரும் வாரித்தான் சேர்த்துக் கொள்வது பரமவதத்துலதான் ஆக நித்தசூரிகளுக்காக முக்தாத்மாக்களுக்காக சேவை ஸ்ரீ வைகுண்டத்தே வைகுண்டத்துக்கு அடுத்த அங்க ஆருக்காக இருக்கிறான் பிரம்மாதி தேவர்களுக்காக பிரம்மா சிவன் வருணன் குபேரன் வாயு என்று பல பல தேவதகள்லாம் இருக்க இந்த தேவர்களெல்லாம் தங்களுக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னா போய் எங்க பிரார்த்திக்கிறது அவர்களுக்காக சயனித்த இடம் தான் திருப்பார்கடல் க்ஷீராப்தி க்ஷீராப்தின்னு சொல்றோம் பார்க்கடலுள் பைய துயின்ன பரமன் அடிபாடி ஆண்டாள் போஷன் வையத்து வாழ்வீர்கள் அந்த பார்க்கடலுள் பைய துயின்னான் இரண்டாவது நிலை பிரம்மாதி தேவர்களுக்காக ஏதோ ராவணனால ஆபத்து சிசுபாலனால ஆபத்து தந்தவக்தரனால ஆபத்து கம்சனால ஆபத்து என்ன யாரால ஆபத்து வந்தாலும் இந்த தேவர்கள் உடனே ஓடி போய் நிக்கிறது அந்த திருப்பார் கடல் இடத்துலதான் அவர்களுடைய வேண்டுகோளையும் செவி சாய்க்கிறான் இரண்டாவது நிலை அதையும் நாம இப்ப சேவிச்சது இல்லை இதுக்கு மேல மூணாவது பார்த்தமே அந்தரியாமித்தம் உள்ள இருக்கிற பகவான் அந்த உள்ள இருக்கிறவரையும் நாம கண் பார்த்தது கிடையாது கீதையில கண்ணன் அழகா தெரிவித்தான் சர்வசாகம் ஹிருதி சந்நிவிடத்துக்குள்ளே அர்ஜுனா நான் இருக்கிறேன் அப்போஹனஞ்ச இவனுக்கு ஏது ஞாபகம் என்னாலதான் இவனுக்கு ஏது புதுசா தோணினாலும் என்னாலதான் இவனுக்கு எது மறந்து படுத்தினாலும் என்னாலதான் இந்த மூணுத்துக்குமே நான் தான் காரணம் திறான் பகவான் ஸ்மிருதிஹி ஞானம் அப்போஹனஞ்ச ஸ்மிருதி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தோம் ஒண்ணுமில்ல இவர் ஊருக்கு வந்திருந்தார் நேற்று சாயங்காலம் வந்த உடனே இவரை பாக்குறேன் என்ன அன்னைக்கு பார்த்தவர் இவர் தானே ஞாபகப்படுத்திக்கிறோமோ இல்லையா அவனே இவன் அதுக்கு ஸ்மிருதினு சொல்லுவார் ஞாபகம் வர்றது ஞானம்னா என்ன சின்ன குழந்தைக்கு முத முதல்ல இந்த கடிகாரம்னு சொல்லிக் கொடுத்தோம் இப்பதான் தெரிஞ்சுக்கிறது அது நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடிகாரத்தை பார்த்துட்டோம் ஓ அந்த கடிகாரம் இதுதானான்னு இப்ப பாக்குறது இல்ல புதுசா இத கடிகாரம்னு தெரிஞ்சுக்கிறது இல்லையோ அத ஞானம் வியுபத்தின்னு சொல்ற அப்போகணம் மறந்துபடுறது ஆஹ் ஸ்மிருதியோ ஞானமோ அபோகனமோ எல்லாம் என் அவன் அதீனமா அதை எங்க உட்கார்ந்துட்டு இருக்கான் சர்வசாகம் ஹிருதி சந்நிவி எங்கிருந்து நமக்கு ஞானமே வெளியில வருமோ அந்த ஊற்று வாயிலேயே உட்கார்ந்துட்டான் பகவான் அந்த வேர்ல இருந்தா வெளியில எங்கேயோ கையில காலில உட்கார்ந்தோம்னா அவனுக்கு தெரியாம நாம வேலை பார்த்திருவோமோ இதனாலதான் மனசிலேயே வந்து உட்கார்ந்துட்டான் அவனுக்கு தெரியாம எதுவும் நடக்க முடியாதுங்கிறதுக்காக அது அந்தரியாமித்தம் நாம கண்ணால பார்க்க வழி இல்லை அதுக்கு மேல கண் கொண்டு பார்த்து தழுவி நாம சமர்ப்பிக்கிறது எல்லாத்தையும் வாங்கிட்டு நாம அழுதா தானும் அவன் அழுதா நாம எழுது நாம சிரிச்சா அவன் சிரிச்சு இத்தனையும் பண்றதுதான் விபவாவதாரம்னு பேர் ராமனாக கண்ணனாக இத்தனை அவதாரங்களை பண்ணானே அது விபவங்கள் என்ன அதுக்கு இருக்கிற ஒரே பெருமைனா எத்தனையோ பெருமை அர்ச்சாவதாரத்துக்கு இப்ப நாம பெருமாள் கோவில் நாளைக்கு உற்சவம் பண்ண போறோம்னா இந்த பெருமை ராமனுக்கோ கண்ணனுக்கோ வரவே வராது இந்த ராமன் கண்ணனை கூட இன்னைக்கு நம்மால சேவிக்க முடியாது என்னைக்கோ ராமான நடந்ததுலாம் என்னைக்கோ கிருஷ்ணாவத நடந்தது அந்த பெருமாள இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழின்னா இந்த பெருமான போய் சேமிச்சா தானே நடக்கும் அர்ச்சையாக ஒரு ஒரு கோவில்ல கோவில்ல பகவான் இன்னைக்கு ராமனை நல்லா தெரிஞ்சுக்கணும்னா திருவள்ளியன் அழகான திவ்வதேசன் இந்த திருவள்ளியன் கோலவில்லி ராமனாக பகவான் சேவ சாதிக்கிறான் நல்ல ஊர் எல்லாரும் அறிந்தது திருக்குழந்தை சாரங்கபாணி கையில அழகான வில்ல பிடித்து கொண்டு சாரங்கபாணியாக செவ இப்படி எத்தனையோ அளத்துல தில்லவளாகம் ராமர் சொல்றார் வடு ஊர் சொல்றார் மதுராந்தகத்தில ராமனாக சேவ இப்படி ஓரோரு திவ் தேசத்திலே இப்ப நாம பார்த்தோம்னா இவர் இப்படி அன்னைக்கு இருந்திருப்பாரான் நமக்கு தெரியாது இந்த சித்திரத்தை பார்த்துத்தானே இப்படித்தான் ராமன் இருந்திருப்பதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் இந்த சித்திரம்னு வந்து அர்ச்சாவதாரம்னு ஆயிடும் நாம இன்னைக்கு சேவிக்கும்படி இருக்கிற நிலை ஐந்தாவது நிலை ஆக இதெல்லாம் பெருமை அந்த நிலைக்கு தான் இருந்தாலும் இந்த அர்ச்சைக்கு இல்லாத ஒரு விசேஷம் ஒரு ஏத்தம் என்னதா இருந்தாலும் விபவத்துக்கு உண்டு அது என்ன ஏத்தம்னா அர்ச்சை இன்னைக்கு நாம சேவிக்கலாம் மத்தது இன்னைக்கு முடியாது ஆனா நம்ம பழம் கையை நீட்டி வாங்கிக்காது நம்ம பாலை கொடுத்தோம்னா கையை நீட்டி வாங்காது நாம கதறி இருப்பா சில பேர் என்னையே இப்படி வச்சு விட்டா என்னையும் அப்படி வைக்கல இது நாம எல்லாரும் கேட்டுட்டே இருக்கும் போத்தியம் எத்தனை தர அவன்கிட்ட போய் கேட்டாலாம் இந்த புன்சிரிப்பு மாறவே மாறாது சிறி சிந்தேர் இருக்குமே தவிர என்ன பதில் கிடைக்கிறது நமக்கு தெரியாது அவன் பதில் கிடைச்சிட்டு தான் நினைச்சுன்னு தன் வேலையை பார்க்கலாம் ஆனா அவன் ஒரு நாள் சொல்ல கிடையாது ஆஹ் என்ன சிரமம் நம்மால கையோட கை சேர்த்து ஒண்ணும் பண்ண முடியாது இவன் பழம் கொடுக்கலாம் பால் கொடுக்கலாம் எதவனா கொடுக்கலாம் பார்த்துட்டே இருப்பானே தவிர எடுத்து ஒரு வாய் அன்னத்த வாயில போட்டுக்க மாட்டான் நமக்கு எவ்வளவு ஆசையா இருக்கும் நித்தி இவ்வளவு படிப்படியா பாலை கொடுக்குறோம் பழம் கொடுக்கிறோம் பண்ணிருக்கிற பிரசாதத்தை எல்லாம் பகவானுக்கு காட்டுறோம் ஒரு அழாக்கு எடுத்து தம் வாயில போட்டுன்னுட்டு இந்தா மிச்சத்தை நீ கொடுத்தா எவ்வளவு ஆனந்தப்படுவோம் இவ்வளவு அழகா புஷ்பம் கொண்டு சாத்திரார் அந்த புஷ்பத்தை சாத்தி ஒரு ரெண்டு புஷ்பத்தை கிள்ளி சாத்தினவனுக்கு இந்தான்னு கொடுத்தா மகா வாங்கிப்போம் ஆனா அது செய்யாது ஆனா செய்யுங்கிறது தான் இருக்கிற நிலையில அப்படியே இருக்கும் தன் பூர்த்தியையும் சுவாத்திரத்தையும் குலைத்துக்கொண்ட அர்ச்சாவதாரம் இருக்கும் பகவான் பூர்ணன் இனிமே அவன் எதையும் எதிர்பார்க்க வேண்டியதே கிடையாது இது கிடைக்க போறதுன்னு காத்து நிக்கிறானே அதுதான் தன் பூர்த்தியே குறைச்சிருந்தது அர்ச்சாவதாரம் சுவாத்திரம் கொலையும் நிரங்குஷ சுவதந்திரன் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது எதவனா தானே பண்ணுவன் அப்படி இருக்கிறவன் போய் இந்த படத்தை ஒரடி திருப்பணம்னா இவர் தான் வந்தாகணும் ஒரு விக்கிரகத்துக்கு புறப்பாடு பண்ணம்னா அர்ச்சகர் தான் வந்தாகணும் இவனுக்கா அயோத்தியிலேந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் நடக்க தெரிஞ்சவனுக்கு திருவிக்கிரமனாக உலகத்தை எல்லாம் தாவி அளக்க தெரிஞ்சவனுக்கு இந்த விக்கிரத்தை நகர்த்திக்க இன்னைக்கு அவனால முடியாது அதுக்கு ஒரு அர்ச்சகர் வந்தா தான் புறப்பாடு பண்ண முடியும் ஒரு அர்ச்சகர் வந்தாத்தான் தனக்கு வேட்டியே சாத்த முடியும் இது சுவாத்திரத்தை குறைத்து கொண்டது ஆஹ் பூர்த்தியை குறைச்சிட்டு நாம கொடுக்கறத நம்ம எதிர்பார்த்து தான் அசையவே முடியும் இது அர்ச்சாவதாரத்துக்கு இருக்கிற பெருமை என்ன கிடையாது நாம கொடுக்கலோ வாங்கலோ சிரித்தலோ அழுதலோ அதில் பண்ண வாய்ப்பில்லை ஆனா விபவாவதாரம் அப்படியா நாம அழுதான் அதழும் நாம சிரித்தா அவனு சிரிக்கிறான் கிருஷ்ணனுக்கும் ராமனுக்கும் இந்த பாரத தேசத்தோடையோ மத்த எந்த தேசத்தோடையோ எத்தனை சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு எத்தனை பேர் அவர்களோட பேசியிருப்பா எத்தனை பேர் சண்டை போட்டிருப்பா எத்தனை பேர் அடித்திருப்பா அடி வாங்கியிருப்பா சிரிச்சிருப்பா இதுதான் தனி சிறப்பு விபவாவதாரத்துக்கு நம்மோட கலந்து பரிமாறலாம் அவன தோழன்னு சொல்லிக்கலாம் தாய்னு சொல்லலாம் தந்தைன்னு சொல்லலாம் பிள்ளைன்னு சொல்லலாம் எத்தனை விதமா உறவு சொல்லிக்கணுமோ எத்தனை விதமா நண்பன்னு சொல்லிக்கணுமோ அத்தனையும் விபவாவதாரத்துல பண்ண முடியும் அதனாலதான் ஆழ்வார்கள்லாம் பண்ணி பண்ணி விபவாவதாரத்தை விடாம பாடியிருக்கா விபவத்துக்குன்னு பிறந்தவர் குலசேகர் ஆழ்வார் விபவத்துக்கு பிறந்தவர் நம்மாழ்வார் கடைசி அர்ச்சாவதாரத்துக்குன்னு பிறந்தவர் திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார்கள் பத்து பேருக்குள்ள கடைசி ஆழ்வார் திருமங்கை அவர் அர்ச்சாவதாரத்துக்குன்னு பிறந்தவர் கிட்டத்தட்ட முன்னாடி சொன்ன எல்லாருமே விபவாவதாரத்த நிறையத்தான் பாடியிருக்கா அந்த விபவங்கள் எத்தனைன்னு பார்த்தோம்னா ஒரு பத்து அவதாரங்களா கொண்டாடுறார்கள் ஆழ்வார்கள் எல்லாம் மீனோடு ஆமை கழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கர்கியுமானான் இது திருமங்கி ஆழ்வாருடைய அழகான பாசுரம் மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் மீனோடுனா மச்சியாவதாரம் ஆமைனா கூர்மாவதாரம் கேழல்னா வராக அவதாரம் அரினா நரசிம்ஹாவதாரம் குரல்னா வாமனாவதாரம் இந்த அஞ்சு சொன்னார் ஆழ்வார் மீனோடு ஆமை கேழ அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னு தாமோதரனாய் கர்கியுமானான் இது மேல சொன்ன அஞ்சு அவதாரம் முன்னுமிராமன் பரசுராமன் ராமனுக்கு முன்னாடி பின்னாடி தாமோதரனாய் கற்கியுமானான் தாமோதரன் கண்ணன் கிருஷ்ண அவதாரம் கல்கி இனிமே வரவேண்டி அவதாரம் ஆக பத்து அவதாரங்கள் ஆழ்வார் இதுல ஒன்பத பேரச் சொல்லியே கூப்பிட்டார் மீன் ஆமை கேழல் முன்னுமிராமன் பின்னுமிராமன் தாமோதரன் கர்கி இந்த ஒன்பது பேருக்கும் பேர் கொடுத்தார் நடுவுல ஒத்தரே ஒத்தரை மட்டும் பேரை விட்டுட்டார் திருமங்கி ஆழ்வார் யாருக்கு பேர விட்டுட்டார்னா அவரை பத்தி தான் இன்னைக்கு நமக்கு தலைப்பு யார பத்தி சொல்லவே திருவங்கி ஆழ்வார் யார் பேரை பத்தியே அவர் பேசலையோ அந்த சக்கரவர்த்தி திருமகன் ராமன் அவனை ஆழ்வார்கள் எப்படி அனுபவித்தார்கள் என்றுதான் இன்னைக்கு பாக்கிறதுக்காக இந்த இடத்திலே கூடியுள்ளோம் ஏன் சொல்லாம விட்டுட்டார் திருமங்கி ஆழ்வார் இத்தனை பேருடைய பேரை சொன்னவர் முன்னுமி ராமநாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கர்கிமான் நடுவில் பாட்டு அப்படி இருந்திருக்கப்படாது இங்க பல பேருக்கு தமிழ் தெரியும் நினைக்கிறேன் தெரியாட்டாலும் பரவாயில்ல இது சுலபமான விஷயம்தான் பாட்டு வரும் முன்னுமிராமன் சொன்னார் அப்ப முன்னாடி பிறந்த ராமன் அர்த்தம் பின்னுமிராமன் சொன்னார் அப்ப பின்னாடி பிறந்த பலராமன் அர்த்தம் இந்த முன்னாடி பிறந்தவன் பரசுராமன் பின்னாடி பிறந்தவன் பலராமன் அப்ப நடுவுல என்ன சொல்லணும்னு தெரியுமா தமிழ் இலக்கணப்படி வியாகரணப்படி நடுவில ராமநாயின்னு தான் வரணும் முன்னு சொன்னோம் பின்னு சொன்னோம் அப்ப நடுன்னு தானே முன்னும் பின்னு சொல்லிட்டோம் காலை மாலைன்னு சொன்னோம்னா மத்தியானம்னு சொல்லித்தான் ஆகணும் விட்டுட்டு புதுசா ஒரு பேர் கொடுக்கிறார் அழுவாருப்பு முன்னுமிராமனாய் பின்னுமிராமனாய் நடுவில்ிராமனாயின்னு சொல்ல வேண்டியவர் இந்த பேரையே சொல்லாமல் தானாய் தானாய்னு ஒரு சொல்ல வைத்தார் திருமங்காழ்வார் தானாயின்னு சொல்லதுக்கு என்ன காரணம் தானா நானே நானே வந்திருக்கேங்கிறது ஒரு வீட்டுக்கு நாம விருந்தாளிகள்லாம் கூப்பிடுறோம் இத்தனை பேரை வாருங்கோல்னு சொல்லிருக்கோம் யாரோ ஒருத்தர் கூப்பிட்ட ஒரு வீட்டுல ஒருத்தர் இருந்தார் ரொம்ப பெரியவர் படிப்பிலையும் பெரியவர் குணத்திலேயும் பெரியவர் எல்லாத்திலையும் பெரியவர் அந்த வீட்டுக்காரரையும் கூப்பிட்டு அவர் வீட்டுல எல்லாரும் வருவா அவர் வரமாட்டார் என்ன நாம நினைச்சிருந்தே ரொம்ப பெரியவர் நாம கூட்ட அவருங்கயானு வரப்படறா வரமாட்டார் நாம நினைச்சுருந்தோம் ஆனா என்ன பண்ணாரு சாயங்காலம் உபன்யாசன்னு சொன்ன உடனே நேர அவரே வந்து உடனே சுவாமி நீரேவா அப்படின்னு அவர் பார்த்து ஆச்சரியமா கேட்டோம் நானே வந்துட்டேன் தானா நானே வந்து விட்டேன் நானே வரேன்னு சொன்னா என்ன அர்த்தம் நம் மத்த பேர்லாம் ரொம்ப சின்னவா முன்னாடி அனுச்சு வச்சுட்டேன் நீர் எதிர்பார்க்காக நானே வந்து திருமங்கி ஆழ்வார் தானாய யாருக்கார் ராமனுக்கு தானாயு சொல்லிட்டார் அப்ப அர்த்தம் என்னன்னா ஸ்ரீமன் நாராயணன் எத்தனை அவதாரங்களை பண்ணாலும் தானான அவதாரம் ராமாவதாரம் அப்ப மத்ததெல்லாம் என்ன அவதாரம்னா ராமனுடைய அவதாரம் மத்யாவதாரம் ராமனுடைய அவதாரம் கூறுமாவதாரம் ராமனுடைய அவதாரம் நிருசிம்ஹாவதாரம் ராமனுடைய அவதாரம் வராக அவதாரம் அவதாரம் தானாய் அதத்தான் அழ்வார் ராமன் தானே வந்து பிறந்தான் கொண்டாடுறார் இந்த இடத்திலே ஆஹ பே சொல்லலேங்கிறது இங்க தாழ்ச்சி இல்லை பேர சொல்லாம அவனாகவே சொல்லிட்டாருங்கிறது இந்த பாசுரத்துக்கே இருக்கிற தனி சேர்மை ஆஹா முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கர்கீமானான் என்ன ராமாம் பகவான் வந்து பிறந்ததை சொல்லியிருக்கார் அழ்வார் இந்த பாசுரத்துல திருமங்கி ஆழ்வார் உடையது இனி முதலாழ்வார்களிடத்திலேருந்து தொடங்கி கடைசி ஆழ்வார் வரைக்கும் ராமனை எப்படி அனுபவித்தார்கள்னு பார்க்கணும் இருக்கிற அவகாசம் இந்த ராம்கிறது ஆறுங்கிறதுக்குள்ள இப்ப இருபது நிமிஷம் போயிடுது இன்னும் மிச்சம் இருக்கிற நாளைக்குள்ள தானே பார்த்தாகணும் ஆழ்வார்கள் பத்து பேர் இருக்கா இந்த பத்து பேர் பாசுரத்துக்கு அறுபது நிமிஷம்னா ஒத்தருக்கு ஆறு நிமிஷம் அவர் பாடினா பாட்ட சொன்னாலே ஆறு நிமிஷம் புடிச்சு போயிடும் இதுக்கு மேல அர்த்தத்தை எப்ப பாக்குறதுன்னு தெரியல பார்ப்போம் பாசரங்கிறத தனித்தனியா சொல்லி போறதை விட ராமாயண கிரமத்திலயே பார்த்திருவோம் ராமன் வந்து திருவவதாரம் பண்ணதுலேருந்து அவனுக்கு பட்டாபிஷேகம் ஆன வரைக்கும் இந்த ஒரு மணி நாளில சொல்லிடுறேன் இந்த ஒரு கதைக்கு ஆழ்வார் எப்படி பாசரத்தை வைச்சாரு அனுபவிச்சிருக்காங்க ஸ்ரீராமாயணத்துல வால்மீகி ரொம்ப அழகா தெரிவிக்கிறார் சைத்ரே நவமிக்கே திதவ் ததச்சுவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதவ் சித்திர மாசத்திலே நவமிங்கிற திதியிலே புனர்வசு நட்சத்திரத்திலே பன்னெண்டு மாசம் தேவைக்கி தானும் வயிறு வாய்த்தால் கண்ணனை அதே போல கௌசல்லை தானு வயத்தல கர்ப்பமா வச்சிருந்தா ஒன்பது மாசம் இல்ல நம்ம போலே பத்து மாசம் இல்ல சில குழந்தைகளை போலே பன்னெண்டு மாசம் பன்னிர திங்கள் மணிவயிறு வாய்த்தாலாம் அதான் வால்மீகி தத்தே மாசே சைத்ரே நவமிகே ராமன் தானும் வந்து பிறக்க போகிறான் குலசேகராழ்வார் அதுக்குன்னு ஒரு பாசரத்தை வைத்தார் பத்து பாசுரங்களாலே ராமாவதாரத்திலேந்து ஆரம்பிச்சு ராமன் மோக்லோகத்துக்கு திரும்பி போற வரைக்கும் எல்லாத்தையும் அந்த பத்து பாசுரத்துக்குள்ள சொல்லிவிட்டார் அவனுடைய கடைசியில சொல்றார் தயரதன் குலமுதலாய் தோன் முதலா தன் புக்கதீரா நான் எதுலேருந்து ஆரம்பிச்சு எது வரைக்கும் பாடுட்டேன் தெரியுமா தயரதன் குலமுதல் தயரதனுக்கு மகனாக பகவான் வந்து பிறந்ததுலேந்து தன் புக்கதீரா தன்னுடைய ஊருக்கு பரமத்தை திரும்பி போய் சேர்ந்தானே இந்த பத்து பாசரத்துல எல்லாத்தையும் பாடுவிட்டேங்கிறார் குலசேகர ஆழ்வார் ஆஹ் ராமாவதாரத்துக்குன்னு பிறந்தவர் குலசேகர ஆழ்வார் மத்த ஆழ்வார்கள் ஏதேதோ போய் அவனை தொட்டுன்னு இருக்கலாமே தவிர ராமன் சொன்னோம்னா குலசேகர் ஆழ்வார்னு உடனே புரிஞ்சுடும் ஆனால முதல்ல அவரை பத்தியே சொல்லிடுறேன் ஏன்னா ராமனுக்கு நெருங்கின குலசேகர ஆழ்வாரோடே ஏன் எப்படி சொல்றோம் மத்த ஆழ்வார்களுக்கெல்லாம் ஆழ்வார் ஆழ்வார்னு பேர் நம்ம ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் புலிகி ஆழ்வார் ஆனா இந்த குலசேகர் ஆழ்வாருக்கு இன்னொரு பேர் உண்டு குலசேகர பெருமாள்னு அவருக்கு பேர் குலசேகர ஆழ்வார்னு மட்டும் சொல்றதில்லை குலசேகர பெருமாள்ங்கிறார் இந்த ஒரே ஒரு ஆழ்வார் தான் மலையாள திவ்வதேசத்தில் அவதரித்தவர் மத்த பதினோரு பேரும் மதுரவி ஆழ்வார் ஆண்டால் சேர்த்து தமிழகத்துல தான் எல்லாரும் அவதாரம் பண்ணியிருக்கார் திருவஞ்சிக்கலம் திருவஞ்சிக் களம்ங்கிற அவதரித்தார் கேரள அவதரித்தவர் குலசேகர ஆழ்வார் கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன்னு தம் பெருமையை தானே சொல்கிறார் ஆழ்வார் இந்த கூடல் மா நகரம் மதுரமா நகரா அப்படியே சுத்திட்டு போனோம்னா கேரள அங்க அவதரித்தவர் தான் குலசேகர் ஆழ்வார் அவருக்கு மட்டும் ஏன் குலசேகர பெருமாள்னு பெயர் சம்பிரதாயத்துல ராமனுக்குத்தான் பெருமாள்னு பெயர் இன்னொன்னு சொல்றேன் சம்பிரதாயத்துல ரங்கநாதனுக்குத்தான் பெருமாள்னு பெயர் ஸ்ரீரங்கத்துல நின்று சேவை சாதிக்கிறான் படுத்து பெரிய பெருமாள்னு பெயர் நிக்கிறவருக்குத்தான் பெருமாள்னு பெயர் நம் சீவையிட்டவ சம்பிரதாயப்படி பின்னாடி சயனித்திருக்கிற பெரிய பெருமாளுக்கு கண்ணனுக்கு பிரதிநிதின்னு சொல்லுவார் முன்னாடி நிக்கிற நம்பெருமாளை ராமனுக்கு பிரதிநிதின்னு சொல்லுவார் ராமன் நம்பெருமாள் கண்ணன் பெரிய பெருமாள் ஏன்னு விளையாட்டுக்கு சொல்லல இந்த நம்பெருமாள் இடத்துலதான் பங்குனி உத்தர தண்ணிக்கு ராமானுஷர் சரணாகதி பண்ணார் கத்தியத்திரையம்னு மூணு பாடி இருக்காளோ இல்லையா சரணாகதி கத்தியம் ஏற்படுத்தின கத்தியம் ஸ்ரீ வைகுண்ட கத்தியம் இப்படி மூணு கத்தியங்களை பாடினார் இந்த கத்தியத்திரைய என்ன பண்ணார்னா ஒரே ஒரு நாள் தான் வருஷத்துக்கு பங்குனி உத்தர தண்ணிக்கு சேர்த்தி முன்னூத்தி நாள் தாயார் தனியா தார் பல்சீரங்கத்திலே ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பங்குனி உத்தர தண்ணிக்கு மட்டும் ஒரே சிம்ஹாசனத்துல திருமஞ்சன ராத்திரி முழுக்க பெருமாளுக்கு தாயாருக்கு நடக்கும் அன்னைக்கு பிடிச்சாரு பெருமானார் இவன் திருவடிகள்ல சரணாகதி பண்ணி மோட்சத்தை கேட்டுடுவோம்னு அவரு காசை போய் சரணாகதியும் பண்ணிவிட்டார் பண்ணிட உடனே நீர் கேட்டதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டான் அம்பெருமாள் எல்லாத்தையும் வாழ்ந்தார் வாழ்ந்த அப்புறம் சந்தேகம் வந்துதான் கண்ணன் கண்ணன் பாடி வச்சிருக்கா இந்த கண்ணனும் போய் சொல்றவன் ஒருவேளை இப்ப கொடுக்கறாப்புல கொடுத்துட்டு நாளை இல்லேன்னு சொல்லிட போறானேன்னு உடையவருக்கு பயம் கேட்டுவிட்டார் எனக்கு சந்தேகமா இருக்கு கண்ணனே மாலாய் பிறந்த நம்பியை மாலை செய்யும் மணாலனை ஏலா பொய் குழரைப்பான இங்கே போத கண்டீரே ஆண்டாள் பாடினான் நீ ரொம்ப பொய் சொல்லுவேன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்பவும் பொய் சொல்லுட்டியான்னு கேட்டார் உடையவர் நபெருமாள் சமாதானம் சொன்னானா சொன்ன பெரிய பெருமாள் கண்ணன் பின்னாடி படுத்துருக்கிறவர் நான் இல்ல அது நான் ஆறு ராமோத் அபிபாஷத்தே தன்னை பத்தி தம் பெருமையை தானே சொல்லிக்கிறான் ராமன் இரண்டாவது பேசினது கிடையாது உடையவரே நான் ராமன் ஆழ்வார்கள் அத்தனை பேரு என்னை ராமன் ஒத்துருக்கா உம்ம சந்தேகம்ல இந்த பின்னாடி படுத்துற பெரிய பெருமாளை பத்தி நீர் அவர் இடத்துல கேட்டுக்கோ நான் ராமன் தன் வாயால தானே சொல் இருக்கான் நம்பெருமாள் ஆஹா ராமச்சந்திரமூர்த்தின்னா சம்பிரதாயத்திலே நம்பெருமாள் தான் கண்ணன் ஆற பாடினார் அண்டர்ஹோன் அணியரங்கன் ஆறு கடைசி பாசுரத்துல திருப்பான் ஆழ்வார் தெரிவித்தார் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வண்ண உண்டவாயன் அண்டர்ஹோன் அணியரங்கன் என்ன உதனை கண்டகன்கள் மத்தொன்னை காணா பின்னாடி சேனிச்சிருக்கிற பெரிய பெருமாள் தான் கண்ணன் ஆஹ கண்ணன் பெரிய பெருமாள் ராமன் தான் நபெருமாள் முன்னாடி நிக்கிற பெருமாளுக்கு ராமன் சக்கரவர்த்தி திருமகனுக்கே பெருமாள்னு பெயர் எதுக்கு இதை சொன்னோம்னா அந்த பெருமாள்ங்கிற பேரு தான் இப்ப குலசேகர பெருமாளுக்கு வந்திருக்கு இவர் குலசேகர ஆழ்வாரா இருந்தவர் ஏன் குலசேகர பெருமாளா மாறினார் மாறினத்துக்கு ஒரு காரணம் ராமன் சிரிச்சா குலசேகர ஆழ்வார் சிரிப்பரா ராமன் அழுதா குலசேகர ஆழ்வார் அழுவரா அவனுடைய சுகதுக்கங்களையே தன்னுடைய சுகதுக்கங்களாக கொண்டாரோ இல்லையார் நாம எப்ப சுக்கப்படுறோம் நமக்கு எதாவது குழந்தை பிறந்தது பணம் காசி வந்தது படிப்பு வந்ததுன்னா சுக்கப்படுவோம் எப்ப துக்கப்படுவோம் வியாதி வந்துருத்ததுன்னா இல்ல ஏதோ கட்டம் வந்துருத்துனா துக்கப்படுவோம் இது நம்முடைய சுக்கதுக்கங்களுக்காக நாம் படுவது ஆனா குலசேகர ஆழ்வாருக்கு தனக்கு ஒரு சுக்கம்னோ தனக்கு ஒரு துக்கம்னோ கிடையாது ராமன் சுக்கப்பட்டா எனக்கு ஆனந்தான் ராமன் துக்கப்பட்டா எனக்கு வருத்தம் என்ன அவனுடைய சுக்க துக்கங்களையே தன்னுடையதா கொண்டாரான் அதுக்குன்னு ஒரு ராமனை பத்தின சரித்திரம் குலசேகர ஆழ்வார பத்தி சொல்லுவார் அவர் நித்தப்படி ஸ்ரீராமாயணம் கேட்கறதுல ரொம்ப ஆசை குலசேகர ஆழ்வாருக்கு வித்வான்களை எல்லாம் கூட்டி அவர் அதுக்குன்னு ஒரு ஆச்சாரியன் பெரிய உபன்யாசகரை வச்சிருந்தாரான் உபன்யாசகர் நித்தப்படி கதை சொல்லுண்டேற்பர் ஆரம்பத்திலேருந்து சிறுண் வந்தார் இந்த ஒரு கட்டம் வந்து சேர்ந்தது ரெண்டு பேர் சண்டை போடுறதுக்காக நிக்கிறார் பதினாலாயிரம் ராட்சசர்கள் இந்த பக்கம் ஒரே ஒரு ராமன் இந்த பக்கம் இந்த காது மூக்க ராமன் அறுத்தான் லக்ஷ்மணனை கொண்டு அவன் நேர போய் கரதூஷணாதிகள் இடத்துல புகார் பண்ணான் ராமனை வந்து கொனுடுங்குவனும் ஜனஸ்தானத்திலேந்து அத்தனை பேரும் வந்து சேர்ந்தா வால்மீகி சொன்னார் ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷதி ராமன் ஒத்தனே ஒத்தன் இங்கிறான் பதினாலாயிரம் பேர் இப்படி நுக்கறா முதல்ல எண்ணிக்கையே சரியா இல்ல இவா பதினாலாயிரம் பேர் ராட்சசர்கள் இவனோ மனுஷன் மனிதனா நுக்கிறான் இவாளுக்கு ராத்திரி வேலையில பலம் ராமனுக்கோ பகல் வேலையில பலம் இவாளோ மாயா யுத்தம் ஆகாசத்துல பண்ணுவா ராமனோ பாவம் ஒண்ணு நிக்கிறதுக்கு தேர் கூட இல்லாம கீழே நிக்கிறான் இவர்களுக்கு நேர்மைனா என்னதுன்னே தெரியாது ராமன் நேர்மையே வடிவெடுத்தவன் இந்த ரெண்டு நேர் எதிர்த்தட்டா இருக்கு என்னமா ராமனோட சண்டை போட போறா தெரியலையே ரொம்ப ஆச்சரியப்பட்டு நின்னு வால்மீகி பகவான் அந்த கட்டம் வந்தது இந்த உபன்யாசகர் குலசேகர் ஆழ்வார்க்கு பண்ணிட்டு இருக்கார் அவருக்கு வெளியூருக்கு போக வேண்டிய ஏதோ வியாபாரம் வந்து சேர்ந்தது தன் சிஷனை கூப்பிட்டார் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உபன்யாச நீ பாத்துக்கோ நான் போயிட்டு சீக்கிரம் வந்து விடறேன் வேலையை முடிச்சுட்டு உபன்யாசம் நாள் வாய்ப்பு கிடைச்சிருக்கு இவர் ஒரு விடவே மாட்டார் சொல்ல விட்டுருக்கா நல்லா சொல்லி பேர் வாங்கி விடணும் காசு அவன் திருப்பி திருப்பி திருப்பி இந்த கதையை சொல்லிட்டே இருந்தான் ராமன் இப்படி நிப்பானா பதினாலாயிரம் பேர் இப்படி இருக்கலாமா இந்த ராமனோட போயா யுத்தம் நாம இருந்தா நாம காப்பாற்ற மாட்டோமா இப்படி எல்லாம் திருப்பி திருப்பி ஆழ்வார் மனசை உருக்கி பேர் வாங்கிவிடணும்ங்கிறதுக்காக உபன்யாசகர் விடாம சொல்லுந்தார் பார்த்தார் குலசேகர ஆழ்வார் நான் இருக்கச்சே என் ராமனுக்கு பேர்பட்ட துக்கமா பார்த்துன்னு பேசாம இருக்க மாட்டேன் என்ன ரத்த கஜ துரக பதாதிகளான தன்னுடைய நாலு சைன்யத்தையும் கூட்டின்றார் அவர் இருந்தது கேரள மேற்கு பக்கத்திலே இல்லையார் மேற்கு சமுத்திரத்துல இறங்க ஆரம்பிச்சு விட்டார் யாருக்கும் புரியல குலசேகர ஆழ்வார் ஏன் இறங்கிறார்னு நல்லவேளை அந்த சமயம் ஊருக்கு போயிருந்த உபன்யாசகர் திரும்பி விட்டார் பிள்ளையை கேட்டார் என்ன சொன்னே நமோ இல்ல சைன்யத்தோட ஆழ்வார் இறங்கி இருக்கான் ஏதோ பேர் எடுக்கணுங்கிறதுக்காக நான் என்னத்தையோ சொல்ல போனேன் இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இவர் எல்லாரையும் கூட்டிட்டு சமுத்திரத்துல இறங்க போயிட்டார்னு சொன்னார் யோ என்ன எடுத்து ஆழ்வார் இருக்குன்னு தெரியாது கொடுத்தே ராமன் ஒரு இந்த அழ்வாரால பொறுத்து கொண்டு இருக்க முடியாது நான் போய் அந்த பதினாலாயிரம் ராட்சஸர்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து என் ராமனுக்கு நான் தோல் நிற்பேன் என் ராமனுக்கு உதவி பண்ண நான் தான் என்னை என்னிக்கோ நடந்த ராமாயணத்தை இன்னைக்கு தன் தன்னுடைய காலத்துல நடக்கிறாப்புல நினைச்சுந்து இப்பவே ராமனுக்கு உதவிக்கு போனோம் நினைத்தாரே ஆக ராமன் துக்கப்பட்டால் அத தன்னுடைய துக்கமாக நினைத்தார் குலசேகர ஆழ்வார் ஆனால் பெருமாள் வர ராமனுடைய பெயர் குலசேகர பெருமாளுக்கு வந்து சேர்ந்தது இந்த சமுத்திரத்துல இறங்க போனவர் புரிஞ்சு இந்த பெரிய வித்வான் ஆச்சாரியன் ஓட்டமா ஓடி வந்தார் அழ்வார் கையை பிடிச்சிருந்தார் அழுவீர் ஏன் கவலைப்பட்டீர் பாரும் பதினாலாயிரம் பேருக்கு ராமனுக்கு யுத்தம் தெரிவிர் அசகாய் அனபாய சாகசனாய் ஒன்னர முகூர்த்த காலத்திலே பதினாலாயிரம் பேரையும் அம்பு பட்டு சொல்லி உடம்புலே உடம்புலே அப்படியே ரத்த ரத்தமா போட்டுறது பார்த்தா சீத்தை இதுக்கு மருந்து போட்டெல்லாம் நம்மால சரிப்படுத்த முடியாது சீத்தைங்கிற லக்ஷ்மி தாயார் அவள் திருமேனிதான் சந்தான கரணி விசல்யக்கரணிங்கிற இருக்கிற எல்லா மூலிகைகள் மருந்துக்குமே அவ திருமேனிதான் ஆதாரம் அந்த திருமேனியால போய் ராமன ஆலிங்கன பண்டா தந்திருஷ்டா சத்ருகாரம் மகர்ஷி நாம் சுகாவகம் பபுவகிருட்டா வைதேகி வர்த்தாரம் பரிசஸ்வஜே அதோ பாரம் குலசேகர ஆழ்வாரே ராமனு சீதையா ஆலிங்கனத்துல இருக்கான்னு காட்டினார் அந்த வித்வான் பார்த்தா நிஜமாகவே ராமனு சீத்தையின் சேவை சாதிக்க கூட்டிட்டு நாட்டுக்கு திரும்பி வந்தார் என்னும் அவருக்கு ஞானம் கனிந்த பக்தி பக்தி முதிர்ந்தே போடுத்துனா ஞானம் கொஞ்சம் குறைச்சலா தான் போயிடும் சம்பிரதாயத்தை கலங்கி போய் என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தா அவனை ரொம்ப உயர்ந்தவன் ஒத்துநுடுவான் கலக்கமே இல்லாம தெளிவா இருந்தா அவனை தாழ்ந்தவன் சுருடுவா தெளிய தெளிய சீவ ஏற்றம் கிடையாது கலங்க கலங்கத்தான் சீவ இஷ்டவத்திலே ஏற்றம் எந்த விஷயத்திலேன்னு தான் ஜாகிரதையா பாத்துக்கணும் நாமும் தெளிவா இருக்கும் நாமும் கலங்கி இருக்கோம் எதுல தெளிவு பகவான் அருகில போகிறதில்லைங்கிறதுல தெளிவு எதுல கலக்கம் சம்சாரத்துல இது கிடைக்கலையே அது கிடைக்கலையே கலக்கம் இதுல நமக்கும் கலக்கமும் தெளிவன் ஆனா ஆழ்வார்களுக்கு எதுல தெளிவு இந்த சம்சாரத்து கிட்டக்கே போறதில்லைங்கிறதுல அவளுக்கு தெளிவு எதுல கலக்கம் ஐயோ கண்ணன் அனுபவிச்சா ராமன் போடுறானே ராமன் அனுபவிச்சா வராகன் போடுறானே இந்த ஒத்தொத்தனை பாடுறதுக்குள்ள இன்னொத்தர் போடுறாரு இல்லையோ அதுலதான் அவர்களுக்கு கலக்கம் ஆஹா அப்படி இருந்தா ஆழ்வார்கள் இப்படி இருந்தா வீழ்வார்கள் ஒரே ஒரு அக்ஷரம் தான் வித்தியாசம் ஆழ்வார்களுக்கும் வீழ்வார்களுக்கும் சுலபமா வித்தியாசப்படுத்தி விடலாம் எதுல கலக்கம் எழுதெளிவுன்னு ஆக போனார் குலசேகர ஆழ்வார் ராமனை கண்டவுடன் அந்த ஆழ்வார் தான் முதல்ல சொல்றார் தயரதன் தன் குலமுதலாய் தோன்றித்தது முதலா தயரதனுக்கு மகனாக பிறந்தானா ராமன் ஏ பறக்கட்டுமே தான் ஒரு தகப்பனாருக்கு பிள்ளையா பறந்திருக்கேன் இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு அப்பாவுக்கு பிள்ளையாத்தான் பறந்தாகணும் அது என்ன ராமன் பிறந்தது தனியா சொல்றார் குலசேகர் ஆழ்வார் குலமுதலாய் தோன்றினான் எல்லா ஆழ்வார்களும் இப்படி பாட்டான் பல இடத்துல நாட்டிற்கு மனிஷர்க்கா படாதன பட்டு இது ஒரு பாசம் நாட்டிற் பிறந்து மனுஷர்காகி படாதன பட்டான் ராமன் இந்த பாட்டுக்கு ஒரு தனி எந்த பாட்டை வச்சிருந்தோம் எந்த அவதாரத்தையும் அர்ச்சாவதாரத்தையும் அனுபவிக்கணும்னா பெரியவாச்சான் பிள்ளையின் ஒருத்தர் பிறவாமல் போயிருந்தால் எந்த பாட்டையும் யாராலையும் அனுபவிக்கவே முடியாது ஸ்ரீமத்கிருஷ சமாக்குவாய நமோ யாமுனசூனவேக லட்சியம் சுலப ஸ்ரீதர சதா இந்த ஸ்ரீதரனான பகவானுடைய அனுகிரகத்தோட பிரிவாச்சான்பிள்ள வந்து பிறந்தார் அவர் தான் உரையாசிரியர் இத்தனைக்கு அர்த்தம் சொல்லணும் இல்லையா பாட்டு பாட்டா நாலாயிரம் பாட்டு பாடி வச்சிருப்போட்டா அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியவே புரியாது தமிழ் பாட்டா தான் இருக்கு முதல்ல தமிழ் தெரியணும் அதுக்கு ஆழ்வார்கள் என்ன நினைச்சுண்டு பாடியிருக்காங்கிறது புரியணும் தமிழ் பாஷைங்கிறது அவ்வளவு சுலபமான பாஷை இல்லை கொஞ்சம் கஷ்டந்தான் ஆங்கிலத்தோட ஒத்து பார்த்தோம்னா தமிழ் அவ்வளவு சுலபமாகும் இது எப்படி வளைத்தாலும் வளைக்கலாம் இந்த எப்படி வளைத்தாலும் வளைக்கிற விட கொஞ்சம் தான் நிக்கிற பாஷை பாடு கட்டம் அதுல போய் ஆழ்வார்கள் பாடுவிட்டார் சம்ஸ்கிருதம் கட்டமா இருக்குன்னு தமிழ்ல பாடினாள்னா அந்த தமிழே புரியலையே அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்குத்தான் பெரியவா சான்பிள்ள வந்து பிறந்தார் அவர்தான் வியாக்கியாத்தா வியாக்கியாத்தான்னு கொண்டாடுறார் ஓரோரு ஆழ்வாரும் என்னென்ன நினைவோட பாசனங்களை எழுதினாங்கிறது விடாம செல் வந்திருக்கார் மனவாளி உபன்யாசம் காலக்ஷேபம்னு பண்ணிட்டு இருக்கோம்னா அது பெரியவாச்சானுடைய அனுகிரகத்தாலே அவர் மட்டும் பாட்டுக்கு உரை எழுதாது போயிருந்தார் எந்த அர்த்தம் நமக்கு புரிய போறது அந்த அழ்வாரத்துல சொல்றார் ராமன் பிறந்ததுக்கு என்ன ஏத்தம்னா நாட்டிற் பிறந்து முதல்ல பிறந்துங்கிற சப்தம் வரலாமான்னு பாக்கணும் பெரிய மகாச்சாரியர்கள் அவளை பத்தி என்ன சொல்லுவா தோன்றினார் மறைந்தார் எழுதி வைப்பா தோற்றம் தோன்றினார் மறைந்தார்னா ரொம்ப உயர்ந்தவன்கிற அர்த்தம் கிடைக்கும் நாம புறக்கட்சி எல்லாம் தோன்றினார்னு ஒத்துன்னு சொல்றதில்லை பிறந்தார்னு தானே சொல்லுவோம் சாமானிய மனிதன் பிறந்தால் பிறந்தார்னு சொல்றோம் உயர்ந்தவர்கள் பிறந்தால் தோன்றினார்ன்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல ஆவிர் பூதம் ஆவிர் பூதனானார் தோன்றினார்னு சமஸ்கிருதத்துல சொல்றோம் தோன்றினார் தமிழ்ல சொல்றோம் ஆழ்வார் எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க நாட்டில் பிறந்து மனிதர்க்காக படாதனப்பட்டு நாட்டிலே பிறந்தான்னா ராமன போய் இந்தூர் உலகத்துல இருக்கிற கொஞ்சம் பெரியவனையே தோன்றினார்னு சொல்றோம் ராமனே கீழே வந்து பிறக்க போறான் போய் பிறந்துன்னு தைரியமா சொன்னார் ஆழ்வார் ஏன் பிறந்துன்னு சொல்றாருனா நாமெல்லாம் பிறப்புக்கு ஏன் பிறப்புன்னு பேர் கஷ்டப்படுறோம் துன்பப்படுறோம் எங்க எப்படி போறதுன்னு தெரியாத சமப்படுறோம் அதனால பிறப்புன்னு சொல்றா அழ்வார் ஆச்சாரியர்கள் இந்த கட்டமெல்லாம் படுறது இல்லையோடய நேர பகவான் ஆறுன்னு தெரியறது அனுபவிக்கிறா பாசனம் வாழ்றா அதனால தோன்றிற்றுன்னு சொல்றா ஆக பிறந்து துன்பப்பட்டால் பிறந்துன்னு சொல்லணும் பிறந்து துன்பப்படாம சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தா தோன்றினார்கள் சொல்லுவோம் இந்த வித்தியாசம் புரியதா இப்ப திருப்பி சொல்றேன் இந்த இடத்துல ஏன் பகவான் ராமனை பார்த்து பிறந்துன்னு சொன்னார்னா நாம பிறந்து பட்ட கஷ்டத்தை விட அவன் பிறந்து நிறைய கஷ்டப்பட்டானா இந்த உலகத்திலே அதனாலதான் தோன்றின்னு சொல்லாம பிறந்துங்கிற சப்தத்தை உபயோகப்படுத்துறார் அழ்வார் என்ன கட்டப்போட்டான் ராமன்னா நாம பட்டிருக்கவே மாட்டோம் அவன் பட்ட கஷ்டம் நாட்டிற்பிறந்து மனுஷர்க்கா படாதன பட்டுன்னா மனுஷர் படாதவற்றை கூட தான் பட்டுன்னு வச்சுக்கணும் மனுஷர்களே படாத துன்பத்தை எல்லாம் தான் பட்டிருக்கானா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாரா நித்தியப்படி வந்து நம்ம சொத்தை நேத்தி வரைக்கும் உண்டு சொல்லிட்டு இன்னிலேந்து கிடையாதுன்னு யாரானு தூக்கிட்டு போறாளா அப்படியே தூக்கிட்டு போனாலா ஒரு மனைவிய போய் கல்யாண மண்டு வர்றதுக்காக வில்லமுறிய அம்ப ஏறி அதை பண்ணு இதை சொல்றாளா பண்றதா தெரியல சரி கல்யாணம் மண்டு வந்தப்புறம் இந்த பத்தினி தூக்கிட்டு ஓடப்படுறாளா தூக்கிட்டு போறதா தெரியல உனக்கு நாடு காட்டுக்கு போன ஆரானு சொல்றாளா தெரியல காட்டுல போன இடத்துல உன்னுடைய நண்பர்கள் போன்ற ஜட்டாய் முதலானவர்கள் கொண்டு மாதிரி நம்மள யாரும் கொண்டு இருக்காளா தெரியல இது எந்த கட்டமும் நாம் பட்டதா தெரியல பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்கிறோம் இவ்வளவுதான் நாம பண்ற மாதிரி பறந்ததுலேருந்து பிறந்தவன் எவ்வளவு வசந்தவன் ஆனா பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எவ்வளவு தாழ்ந்தது அந்த தாழ்ந்த கட்டங்களை நமக்காக பட்டான் தனக்காக அவன் படவே இல்ல எந்த கட்டத்தையும் அவன் பிறந்திருக்கவே வேண்டாம் பரமசத்தோடு இருந்திருக்கலாம் என்ன எதற்காக அர்ச்சிதோ மனுஷே லோகே ஜக்னே விஷ்ணு சனாதனா என்ன பிரம்மாதி தேவர்களுடைய துன்பத்தை தொடக்க ராவணன கொல்றதுக்காக கீழே வந்து பறந்துட்டோ நாம படுறதை விட அதிகமா படனம்னா அந்த பட்டதெல்லாம் தோற்றத்தான் பிறந்துங்கிற சப்தத்தை இங்கு ஆழ்வார் உபயோகப்படுத்தினார் நாட்டிற்பிறந்து மனுஷற்காகி படாதன பட்டு படாதன பட்டான் ராமன் பட்டான் என்னவன் பிறந்ததை பத்தி முதல்ல ஆழ்வாராக தெரிவித்தார் ராமாவதாரம் அவதாரத்துக்கே என்ன சீர்மைன்னு பார்த்தோம்னா பன்னிரண்டு மாசங்கள் கழித்து வந்து பிறந்தான் ஆனந்தப்பட்டாலாம் கௌசல்யே கௌசல்யக்கு என்ன ஆனந்தம்னா தசரதன் முதல்ல பிரிச்சு கொடுத்தான் பாயசத்தை பாயசத்த மூணு பத்திரிமா கௌசல்யா கைகை சுமித்ரா என்ன மூணு பேர் பத்திரிகள் தசரதனுக்கு பாயச பாத்திரம் வந்தது இந்த ரிஷியசருங்க முனிவரை வச்சுச்சா நம்ம புத்திரகாமேட்டு யாகம் பண்ணான் யாகம் முடிஞ்ச உடனே பாயச பாத்திரம் கையில வந்தது இந்த பாயசத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்காக உட்காண்டாம் தசரதன் அது ஒரு பெரிய கட்டமாப்படுது யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கறது மூணுல ஒரு பாகம் மூணுல ஒரு பாகம் மூணுல ஒரு பாகம் பிரிச்சு போட்டுக்கலாம் இல்லையா ஒண்ணுங்க மூணு மூணுல ஒண்ணு மூணுல ஒண்ணு மூணுல ஒண்ணுதான் மொத்தம் பாத்திரத்தை மூணா பிரிச்சிருக்கலாம் மூணு தேவிமார்களும் கொடுத்துருக்கலாம் அப்படி கொடுக்கல தசரதன் வால்மீகி ரொம்ப அழகா சொன்னார் இவன் எப்படி பிரிச்சு கொடுத்தா ராமன் அவத்தரிக்காங்கிறதுக்காக பிரிக்கச்ச முதல்ல ஒரு பாதி ஆக்கினானா இந்த பக்கம் ஒரு பாதி இந்த பக்கம் ஒரு பாதி இந்த பாதி எடுத்து கௌசல்ல கையில கொடுத்துட்டான் அவதான் பட்ட மகிழ்ச்சி அவ கையில முதல்ல பாதியை கொடுத்துட்டான் மிச்ச பாதி இருந்தது இல்லையா அத மறுபடியும் இரண்டாவது இங்க ஒரு கால் இது ஒரு கால் அதுல முதல் கால் எடுத்து சுமித்திரை நடக்கல ரெண்டாவது கொடுத்துட்டான் ரெண்டாவது கைகையை நடக்கல கொடுக்கல ரெண்டாவது பிள்ளைய கைகையை பெற்றாலே தவிர ரெண்டாவது பாயசம் சுமித்திர கைகை கையில போல கால் பாகத்தை சுமித்திர கையில கொடுத்துட்டான் இந்த கையில மிச்சம் ஒரு கால் இருக்கு இல்லையா அதை மறுபடியும் இரண்டாவட்டினா இது ஒண்ணு கிழி எட்டு ஒரு பாகம் இது எட்டுல ஒரு பாகம் காலை மறுபடியும் ரெண்டா போட்டோம்னா எட்டுல ஒரு பாகம் ஆகும் இந்த ரெண்டு கையில வச்சுதான் அரைக்கால் அதுல ஒரு அரைக்கால எடுத்து கை கையின் இடத்துல மூணாவது ஆயிடுத்து கௌசல்லை அரை சுமித்ரை கால் கை கை அரைக்கால் மூணா பிரிச்சு கொடுத்தான் இன்னும் தசரதம் கையில கடைசி அரைக்கால் மிச்சம் இருக்கு யாரு கொடுக்கலாம்னு பார்த்தானா பரபி அவசிஷ்டார்த்தம் பாயசத்த அமிர்தோபமோ அனுச்சிந்த சுமித்ராயே புனரேவ மகிபதி மறுபடியும் கடைசியா யோசிச்சானா மூணு பேருக்கு கொடுத்துட்டோமே யாரு கொடுக்கறதுன்னு பார்த்தா யோசிச்சு யோசிச்சு அத்தைய கையிலேயே கொடுத்துட்டானா இரண்டாவது தடவை சுமித்ரா வாங்கியிருக்கா பாயசத்தை ஆக வாங்கினது நானே சொல்லட்டோமா நீங்க சொல்லிட்டுல முதல்ல அரை பங்கு வாங்கினா கௌசல்லை அடுத்தது கால் பங்கு வாங்கினா சுமித்ரை அடுத்தது அரைக்கால் பங்கு வாங்கினா கை கை மறுபடியும் ஒரு அரைக்கால் பங்கு வாங்கினா சுமித்ரை இப்படி நாளா பிரிச்சு கொடுத்துட்டான் இந்த வாங்கினது இந்த வழி ஆனா சாப்பிட்டது இப்படி சாப்பிடலாவா அரை பங்கு கையில வந்த உடனே கௌசல் வாயில போட்டு பட்டாபிஷேகம் பண்ணி விடணும் பண்ணியாடு ராமன் வந்து பிறந்தான் அடுத்தது வாங்கினது சுமித்திரையோ இல்லையோ அவ தானே ரெண்டாவது சாப்பிட்டு இருக்கணும் அவ சாப்பிடல ரெண்டாவது வாங்கினத கையில வச்சிருந்து காத்துட்டு இருக்கா சுமித்திரை மூணாவது கை கை வாங்கினோம் இல்லையா அதை வாங்கின உடனே நல்ல வேலை சுமித்திரைன்னு சாப்பிடல அவர் இரண்டாவது சாப்பிட்டு இருந்தா இளவரசு பட்டம் கட்டுற புள்ள அவர் அதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுறேன் என்ன கை தான் இரண்டாவது சாப்பிட்டா வாங்கினது மூணாவதாக ஆனா சாப்பிட்டது இரண்டாவதாக கை கை சாப்பிட்டுட்டா சுமித்ரா அப்பவும் காத்துக்கா கடைசி நாலாவது பங்கு மறுபடியும் சுமித்திர கையில வந்துதா இப்ப ரெண்டு கையில ரெண்டு பாயச பங்கு வச்சிருக்கா இது ஒரு கால் இது ஒரு அரைக்கால் ரெண்டையும் வச்சிருந்து சுமித்ர பிரார்த்திக்கிறா எங்க பெரியவள் கௌசல்ல ராமன பெத்தெடுக்க போறாங்க நடு ஆய்ச்சியான கை தானும் பெத்தெடுக்கிறாள் பலராமன் நடுவுல பிறந்த பரதாழ்வானே இப்ப எனக்கு ரெண்டு பிள்ளை வேணும் ஏன்னா கையில வச்சிருக்காளையா அந்த ராமனுக்கு பக்தனா ஒரு பிள்ளை வேணும் இந்த பரதனுக்கு பக்தனா ஒரு பிள்ளை வேணும் எனக்கு ரெண்டு பிள்ளை வேணும் பெருமாளுக்கு கைங்கறி ஒரு பிள்ளை லக்ஷ்மணன பெத்தெடுத்தாள் அவன் அடியவனான பாகவத்தனான பாகவத பரதனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு பிள்ளை சத்ருகன பெத்தெடுத்தாள் ரெண்டு பேரை கடைசியா சுமித்த தோத்தினாலா இப்படி நாலு பேரும் வந்து பிறந்தார்கள் பிறந்ததே ஒரு ஆச்சரியம் பிறந்ததிலேந்து வளர்றதை சொல்லு வால்மீகி பகவான் அடுத்து என்ன பண்ணம்னா பண்ண வேண்டியது சீத்தைக்கு கல்யாணம் பிரிஞ்சு வந்திருக்காளே அங்கிருந்து நித்தே வேஷா ஜெகன் மாதா விஷ்ணுவஸ்ரீ ரனபாயினி தேவத்தே தேகதேகே எம் மனுஷத்தே சனுஷி ராகவத்தே அபவத் சீதா ருக்மிணி கிட்ட ஜென்மனி என்று பேசி வச்சுன்னு பிரிஞ்சு வந்திருக்காளாம் பரமசத்திலேருந்து கீழே வந்த அவ ஜனகுல சுந்தரியாக பிறந்தாள் ராமன் தசரதாத்மஜனாக பிறந்துள்ளான் ராமாவதாரா அடுத்துன்னா அடுத்த நாள் கத சீதா கல்யாணம் நவாகம் ரமாகம் நவாகம்னு சொல்லலாம் ஒன்பது நாள் ஸ்ரீராமன் சொல்லுவா அதுல முதல் நாள் ராமாவதாரம் நடக்கும் அடுத்த நாள் சீதா கல்யாணம் நடக்கும் இந்த சீத்தைக்கு ராமனுக்கு இப்ப கல்யாணம் ஆகணும் திருமங்கி ஆழ்வார் ரொம்ப அழகா சொன்னார் வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தாய் ராமன் சீதையை கல்யாணம் பண்றது ரொம்ப அழகா கொண்டாடுறார் அழ்வார் வில்லிருத்தான் மெல்லியல் தோல் தோய்ந்தானா ராமன் அதுக்கு முன்னாடி என்ன கதை இந்த ராமலக்ஷ்மணர்களை அழைச்சின்னு போனார் விஸ்வாமித்திரர் தன் யாகத்தை நன்னா ரஷித்து கொடுக்கணும் ராட்சசர்கள்லாம் பண்ற யாகத்தை கெடுக்கிறதுக்காக வருவா அதுக்கு எதுன்னு அழைச்சிட்டு போயிருக்கார் அதை ஒரு அழ்வார் ரொம்ப அழகா பாடினார் தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கையின் கரைமேல் பதிரிகாச்சிராமத்துள்ளானே இது திருமங்கி ஆழ்வாரோட பாசுறான் பதிரிகாசிரமத்துக்கு பத்து பாட்டு பாடினார் ஆழ்வார் இந்த பதிரிகாசிரமத்துக்கு சொன்ன பாசிரும் தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கை கங்கையின் கரைமேல் பதிரிகாச்சிராமத்துள்ளானேன்னு பாட்டு கொஞ்சம் பாட்டை ஜாகிரதையா பாக்கணும் கட்டமா இருந்தாலும் திருப்பி திருப்பி சொன்ன என்ன போடும் கட்டம் நினைச்சுன்னு எதையும் விலக்கிடவே வேண்டாம் ஏன்னா நம்ம ஆழ்வார்கள் நமக்குன்னு பாடி இருக்கிற பாஷம் இதை நாம தெரிஞ்சுக்காத யார் போய் தெரிஞ்சுக்க போறா கொஞ்சம் கட்டப்பட்டுதானே படிக்கலாம் இங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் பட்ட உடனே ஆனந்தம் வந்துடும் இப்படியா ஆழ்வார்களும் பாடியிருக்கான்னு ஒரு சந்தோஷம் வர சொல்லி இந்த சந்தோஷத்துக்கு கொஞ்சம் சிரமப்பட்டோம்னா தெரிஞ்சு போயிடும் பாட்டுல என்ன சொல்றார் தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கையின் கரமேல் வதரியாச்சிராமத்துள்ளானேன்னு பாசுறான் தவம் புரிந்துயர்ந்த மாமுனி யாரையோ சொல்றார் தபஸ் பண்ணி ரொம்ப வசந்த பதவியை பெற்றவர் மாமுனி தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கை கங்கையின் கரைமேல் அந்த மாமுனி கங்கையை கீழே கொண்டு வந்திருக்கிறார் என்ன திருவங்கியாழ்வார் ஏதோ பாடுறாப்புல தெரியுது இங்க என்ன சிரமம்னா இந்த ரெண்டு சப்தங்களும் ஒத்து போகாது கங்கையை கீழே கொணந்தவர் ஆறு பகீரத்த எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா கங்கைக்கு பாகீரத்தின்னு ஒரு பேர் உண்டு தேவ பிரதா பிரயாகங்கிற இடத்துக்கு நீங்கள் போயிருக்கலாம் பதிரிகாசிரமத்துக்கு மேல போறதுக்கு முன்னாடி கீழே இருக்கு தேவ பிரயாகை சம்பிரதாயத்துல அதுக்கு கண்டமென்னு கடிநகர்ன்னு பேர் திவ்வதேச கணக்குல தேவப்பிரயாகன்னு போட்டிருக்க மாட்டான் கண்டமெண்ணும் கடிநகர் அந்த தேவப்பிரயாகலதான் இந்த ரெண்டு பக்கம் பாக்கணும்னா இப்படி அடிச்சு புரட்டின்னு கங்கை ஓடி வரும் தெழுவா மெதுவா சத்தமே இல்லாம கங்கை இந்த பக்கம் ஓடி வரும் ஒரு மலை மேல நடுவோம்னா ரெண்டு பக்கம் கங்கை இப்படி ஓடி வரும் உன்னுதுக்கு அலகனந்தான்னு பேர் இன்னொன்னுக்கு பாகீரதின்னு பேர் இதுக்கு பாகீரத்தின்னு ஏன் பேருனா பகீரதன் தான் பெரிய தபஸ் பண்ணி சகர சக்கரவர்த்தியினுடைய குமாரர்கள் ஷாபத்தால பாத்தாட லோகத்துல போய் சிக்கினுட்டா அவர்களுடைய துகள் எல்லாத்தையும் செறிப்படுத்தி அவர்களுடைய சாம்பல்ல இந்த ஜலத்தை போட்டு சாப விமோசனம் கொண்டனுங்கிறதுக்காக சொல்றே சில பேர் சிரமப்பட்டா சொமக்கு பொரு பகீரத்தன்லாபம் ரெம்ரியமா விஸ்வாமி பிள்ளையா கவுசிகார் இவர் அந்த ராஜாவுக்கு ரிஷி ஆகணும்னு ஆசை பெறப்பால கத்திரியன் விஸ்வாமித்திரர் ஆனா பிரம்ம ரிஷி பட்டம் பெறணும் அளவுக்கு அவருக்கு ஆசை வந்துடுது தபஸ் பண்ணார் தபஸ் பண்ணார் தபஸ் பண்ணார் முதல்ல ரிஷி ஆனார் அப்புறம் ராஜ ஆனார் அப்புறம் பிரம்ம பட்டத்தை பெற்றார் ஆக தவம் புரிந்து உயர்ந்தவர் விஸ்வாமித்திரர் அது புரியிறார் கொணர்ந்த கங்கை கங்கையை கொணர்ந்தவன் பகீர்தன் அது தனியா புரியிறதா ஆழ்வார் என்ன பண்ணிட்டார்னா கேட்டான் தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கொணர்ந்த கங்கை தவம் புரிந்துயர்ந்த மாமுனி நான் விஸ்வாமித்திரர் அவர் இன்னைக்கு கங்கையை கொணந்தார் கங்கையை கொணுந்தது பகீரத்தன் ஆஹா கொணர்ந்த கங்கைன்னு சொல்லணும்னா பகீர்தன் தவம் புரிந்துயர்ந்த மாமுனி கிடையாது என்ன அவன் தபஸ் பண்ணி ராஜ பட்டமோ பிரம்ம ரிஷிப்பட்டமோ பெறவில்லை சரி விஸ்வாமித்திர பத்தி சொல்லலாம்னா தவம் புரிந்து எந்த மாமூனி தான் கங்கையை அவர் கொன்றும் இடிக்கிறாப்புல பாட்டு பாடுறார் தவம் புரிந்து இருந்த மாமுனி கொணர்ந்த கங்கையின் கரை மேல் பதறி ஆச்சிராமே எப்படி சேர்க்கறது இந்த பாட்டை பூர்வாச்சாரியர்கள் ரொம்ப அழகா வியானம் பண்ணி காட்டினா இந்த தவம் மாமுனி கொணர்ந்த கங்கைன்னு இருக்கும் ஒரு பெரியவர் தமிழ் படிச்சவர் வந்து சொன்னாராம் இல்ல இல்ல இந்த பாட்டை வேணா கொஞ்சம் மாத்திப்போம் சில சில சொற்கள் சரியா வரலன்னா கொஞ்சம் மாத்தி நடலாமல் ஒரு தமிழ் தான் சொன்னாராம் தவம் புரிந்து மாமுனி புகன்ற கங்கை கொணர்ந்த கங்கைன்னு வச்சுக்க வேண்டாம் புகன்ற கங்கைன்னு வச்சுக்கலாம் புகன்னான சொன்னான்னு அர்த்தம் யார் சொல்லியிருக்கார் தவம் புரிந்து எந்த மாமுனி விஸ்வாமித்திரர்